வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அனுக்கீர்த்தனா எல்லா பொருள்களுக்கும் முதல் விலை உழைப்பு ஆம் எல்லா பொருள்களுக்கும் முதல் விலை உழைப்பு என்கிறார் ஆடம் ஸ்மித் நன்றி வணக்கம்